படிப்போம் படிப்போம் புராணம் ஒரு காலத்தில் வந்து வீட்டில் படித்தால் இந்த கொஞ்சம் திருவிழையாடல் புராணத்தை வீட்டில் வச்சு படிக்கணும் இந்திரனே சாளும்கு திருவள்ளுவர் சொன்னார் நான் சொல்றேன் மயிலாடுதுறையில பழனிமுத்து செட்டியார் ஒருத்தர் இப்ப இருக்க மணிக்கூண்ட் போறதுக்கு இடையில இருக்க பழனிமுத்து செட்டியார் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் திருவிழா பணத்தை அருமையா பேச வந்த நாள்ல வந்து பேசுங்கயா நாங்க நாலு பேர் கேட்டு போறோம் இன்னைக்கு அருமையா பையன் பிசினஸ் நடத்துறாரு நல்ல வணிகம் அதனால திருவிழாற்பணம் நல்லா அருமையா படிக்க வேண்டியது சங்க நிதி பதும நிதி இல்ல இரண்டும் தரணியோடு வானாள தருவர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்றாரே ஞானசம்பந்த பெருமான் அது போல இப்ப இன்னைக்கு வரலாறு ரொம்ப சின்ன வரலாறு நாகம் எய்த படலம் நம்முடைய அழைப்பு இதில் கொஞ்சம் தப்பு அல்ல எய்தேன்னு இரு நாகம் எய்த படலம் ஒரு தென்னா போயிட்டு என்ன பண்றது வே நாக படலம் அப்ப பாம்பு பாம்பை வந்து அனுப்பினார்கள் யார் அனுப்பினார்கள் எதற்கு அனுப்பினார்கள் என்ற செய்தியெல்லாம் சொன்னா அந்த படலம் நமக்கு நிறைவாகிடும் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல நான் ராத்திரி தங்குறேன் சில நாள் பறந்து போவோம் நாங்க ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் தங்கி நாங்கள் சென்னை போனதுனால என்ன பத்தி கவலை இல்லையா நான் ராத்திரி பன்னெண்டு மணி கூட இருக்கலாம் ஆனாலும் நீங்க வர சிரமம் நாகம் சொல்வார்கள் பாண்டியன்ல யார் அரசாக இருந்தார் அதை முதல்ல பழஞ்சோது அதெல்லாம் முதல் பாட்டு பாண்டியரை பற்றிய பாட்டு முதல் பாட்டு எதை சொன்னோம் இப்ப என்ன சொல்லுகிறோம் அருமையான முறை ஒரு முறை இல்லீங்களா இதுவரையில் நாம் என்ன படித்தோம் இப்ப என்ன படிக்க போறோம் அப்படி சொல்லும் போது அந்த தொடர்பு தெரியும் தொடர்பு தெரியும் இல்லன்னா போன மாதம் என்ன படித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது போன மாதம் இப்ப இதை படிக்க போறோம் என்று சொல்லுவது இருக்குதே அதோட அருமையான ஒரு கட்டுக்கோப்பு செங்கன்மால் வீடை மேல் வீடங்கர் செருக்கால அங்கம் பெற்றிய சேவகத்தை அறிந்தனம் சென்ற மாதத்துல ஒரு மாதம் ஆயிட்டுதல்ல ஒரு வாரமாக ஞாபகப்படுத்திக்கலாம் ஒரு மாதம் ஆகுது அதனால சென்ற மாதத்துல என்ன சொன்ன அங்கம் வெட்டிய படலம் என்று சொன்ன என்ன அங்கம் வெட்டியது இப்பதான் ஆமாங்க ஆமா கடைசியில கூட சொன்னாங்களே இந்த வாய்தானே அந்த ஆசிரியர் இத போய் மனைவியை போய் வானது உம் இந்த கால் தானே நடந்து நடந்து வந்து அந்த அம்மா கிட்ட அடைச்சது வாங்கிக்க குத்து இப்படி ஒவ்வொரு அங்கமாக சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி வெட்டினார் ஏன் தன் குருநாதன் மீது காழ்ப்பு கொண்டு குருநாதன் மனைவியே தன் மனைவியாக ஆக்க நினைச்சான் ஒரு மகாபாவி மாணவன் அவனை அடித்தது அங்கம் வெட்டின படலம் உறுப்பு உறுப்பா வெட்டினார் அதை பற்றி படித்தோம் இப்பொழுது தமிழ் மாறன் மேல் சங்க இட்டு அமன் ஈ சராத்திய தருகன் வேள்வி முளைத்ததோர் வைத்தனித்து விழித்த வாழும் விளம்புவ இந்த பாண்டியனுடைய ஆட்சி ரொம்ப அருமையான நடந்து கொண்டிருக்கு இதை பார்த்து அடுத்த சமயத்தவர் கொஞ்சம் அழுக்காறுபட்ட அழுக்காறுபட்டாலே என்ன செய்தாங்க பேரரசனாக இருக்கிறான் அவனும் இந்த மாதிரி இருக்கிறான் என்று கருதி தாங்கள் ஒரு வேள்வி அதன் வாயிலாக ஒரு நாகத்தை எழுப்பி அதைக் கொண்டு அழிக்க செய்தார்கள் அதை மீண்டும் அவன் திருவருளால் வென்றான் என்ற ஒரு வரலாற்றை சொல்லப்போயும் அதான் நாகம் எய்த படலம் என்று அப்போ இவனுடைய ஆட்சி மிகச் சிறப்பா இருந்தது வெறும் சிறப்பாக இருந்தா மட்டும் இல்ல நல்ல சமயத்துறையில் ரொம்ப ஆழ்ந்திருந்தது ஆழ்ந்திருந்தது எப்படி இருந்தார் ரொம்ப அருமையா சொன்ன கோதிலாத கூணத்தனந்த கூணப் பெருந்தகை மீனவன் ஆதிநாயகன் உருவமாகிய ஐந்து எடுத்தோடு கண்டி என்பன் பூதி சாதனம் ஆவதே பொருள் என்று பத்திமைப்பு உண்டுதன் தாதையே முதலாய மன்னவர் தம்மினும் தலையாயினான் இந்த பாண்டியன் நல்ல சைவன் இல்ல சில மிகச் பெருமான் மீது ஆறாத அன்பு அயற அன்பின் அறண்களல் செலுமி சுவியான போதும் அயராத அன்புனா மரத்தல் இல்லாத அன்பு அவனுடைய திரியே செலுத்துகிற அன்பு அந்த யாலத்தில் அவன் அந்த அன்பு செலுத்தினான் அப்படின்னாரு ஆதி நாயகன் உருவமாகிய ஐந்தோடு அவனுக்கு என்ன ரொம்ப அன்புன்னு கேட்டா திருவைந்த எடுத்து ஆசை மென்று தின்றாலது மெத்தன்றிருக்கும் தின்றுகண்டாலது தித்திக்கு மாமி தித்திக்கு மாமி திருவேந்தழுத்தை கொஞ்சம் திண்டுகின்ற அந்த திருத்துல அவ்வளவு ஈடுபாடு போற போக்கில் என்ன பண்ணாரு பெருமானுடைய வடிவாக இருக்கிற திருத்து என்று சொன்னார் பலரும் ரொம்ப அருமையா சைவசிதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்க திருவாளுதுறை ஆதீனத்தில் சித்தாந்தம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கணும் திருவாளு ஆதீனத்துல ரொம்ப அழகாக சைவ சித்தாந்த வகுப்பு ஆங்காங்கு நடத்தி ரொம்ப இருக்காங்க வடிவத்தை எல்லாம் ஒரு கால ஒரே சொல்லும் ரொம்ப கடின பண்ணும் இப்ப ஓ இதுதானுங்களா சொன்ன முன்னே பிடிச்சிக்கிற அளவுக்கு இப்ப பல சைவந்தாந்தம் படிச்சிருக்கோம் ஆதிநாயகன் உருவடுனர் பெருமானுடைய வடிவாக இருக்கிற திருவைந்தெழுத்து என்று சொன்ன பெருமானின் வடிவாக இருக்கிற திருவைந்தெழுத்துனா எங்க போகணும் இப்போ பதினாலு சாத்திரங்கள் இல்ல பதினாலு சாத்திரங்கள் அதுல எந்த சாத்திரத்துக்கு போகணும் உண்மை விளக்கம்னு ஒரு நூல் உண்மை விளக்கம் அந்த நூலுக்கு போறோம் அந்த நூலில் தான் பெருமானுடைய வடிவமாக சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அருமையா சொல்லப்படும் அது நிறைய சொல்லணும் அந்த அது வந்தாலும் அருமையா சொன்ன நூல் அது நிறைய சொல்லணும் ஆனா ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன் இந்த திருந்தெழுத்து சொல்வதற்கு முன்னே என்ன சொல்லுவோம் பிரணவம் சொல்லுவோம் என்ன ஓம் என்று சொல்வோம் ஆனால் நம்முடைய திருவைந்தெழுத்து பிரணவத்தோடு கூட்டி சொன்னாலும் பயன் தரும் பிரணவம் இல்லாமலும் பயன் தரும் அவ்வளவு அருமையானது அதனால நம்ம பெரியவங்க ரெண்டு விதமா வச்சும் பாடியிருக்காங்க போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை இது யாரு அதே நமச்சிவாய நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானே விச்சையும் நமச்சிவாயவே துமே நமச்சிவாயவே காட்டுமே கடைசி ஆறு ஞான சம்பந்த பெருமான் பதினாறு ஆண்டு நிரவும் போது தன் மனைவியோடு இருந்து போதுமே எனக்கு இந்த பிறகு வேண்டாம் என்று சொல்லி அப்படி அந்த ஜோதியில் நுழைவதற்கு முன்னாலே நம் மீது வைத்த கருணையினால ஒரு அருமையான மந்திரம் சொன்னார் அது எது திருவைந்தெடுத்து காதலாயி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தை நன்னெறிக்கி வைப்பது எது வேதம் நான்கினும் மெய்பொருள் ஆவது பாரு இதுவரைக்கும் இந்த எழுத்த சொல்லாமையே சொல்லிட்டு வந்தாரு ரொம்ப விருப்பமாக கசிந்து கண்ணீர் மல்க சொன்னால் அவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மை மறைகளிலும் பிழிவா பிழிஞ்சம் சொன்ன இதுதான் சிறப்புன்னு சொல்லப்படுது வேதம் நான்கு மெய்ப்பொருளாகும் ஆனா அது பெருமானுடைய பெயராகவும் இருக்கும் நாதன் நாமம் பெயராகவும் இருக்கும் அது என்ன நமச்சிவாய கிச்சேன் ஒரு உத்தி சார் முதல்லயே நமச்சிவாயு சொல்லிட்டு சப்புனு போடுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி யார் ஓதுகிறார்கள் அவர்களுக்கு நன்மை தரும் இன்னமும் நன்மை தருவோம்ல நான்கு மறைகளிலும் பிழிவாக இதுதான் பெருமையாக பேசப்படுகிறது அடே இதுதான் நம்முடைய பெருமானியுடைய திருப்பெயரும் ஆகும் அப்படி இது வரைக்கும் ஆவல தூண்டிட்டு அது எது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய இந்த உத்தி எல்லாம் தெரியாத நீ இந்த பொடலங்கா பல்கலை படிச்சுட்டு இவ்வளவு போடு போட்டின குளத்தங்கரையில பெருமானுடைய ஞானத்தையே அம்மா தர பெற்ற பிள்ளையாச்சே சீகாடி பல்கலைக்கழகம் ஆச்சு சீகாரி பல்கலை அம்மையப்பர் ஆகிய ரெண்டு பேரும் அவங்களே தான் வைஸ் சான்சலர் அவங்க தான் தான் என்ன பேர் தேர்வாளர் தேர்வாளருக்கு என்ன பேர் சிவசிவ எழுதி கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் சொல்லுமே கண்ட்ரோல் அப்படி எல்லாம் இருந்து ஆசிரியர் எடுத்தவனையும் ஆசிரியர் அந்த நூலுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப இருந்தா நல்ல நெறியெல்லாம் தரும் நல்ல வழியாக ராம் பெருமானுடைய பெயரும்னு சொல்றா இருக்குது இதுங்கிறான் அதுங்கிறான் இதுல பெரிய குழப்ப நமக்கு வேண்டியது என்ன ஆடாடா ராம் பெருமானுடைய பெயரும்னு சொல்றாடியா நாதன் நாம அது எதுங்க நமச்சிவாயவே காதல் ஆகி கசிந்து கண்ணீர்மல்லி ஓதுவார்தை நன்னெறி குய்ப்பது தேதம் நான்கீனும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே இதை பார்த்தார் சேர்க்கிறார் இந்த அறவுரை தான் ஞான சம்பந்தனுடைய நிறைவான அறவுரை இதுக்கப்புறம் ஜோதியில் கலந்துற அதனால் இந்த அருமையான ஞானத்தை வானமும் நிலனும் கேட்ப இந்த மண்ணுலகத்தவர்க்கும் விண்ணுலகத்தவருக்கும் உபதேசம் பண்ணமா இது உபேசமா அது எது ஞானமை நெறிதான் யாருக்கும் நாம் அச்சிவாயச் சொலாம் என்று ஒரு ஆன்மா ஞானம் பெற்றிருக்க கரையறணும்னு சொன்ன அதுக்குரிய அடிப்படையான தெந்தெழுத்துத்தான் என்பதை வானமும் நீலனும் கேட்ப இந்த மண்ணுலகத்தர் இன்னொரு இரண்டு பேரும் கேட்டு பிழைக்கும்படியாக இந்த அருமையான பதிகத்தை அருளி செய்தார் என்று பெருமையான ஆனால் ஆனால் இந்த பதிகத்தை அறிமுகப்படுத்துவதும் அது பற்றி விளக்கம் தருவதும் எல்லாம் ஒரே ஒருவர் செய்கிறார்தான் அருமையா செய்தலால் உருவமாகிய ஐந்தெடுத்தொடு அவர் பெயர் சொன்னார் பெருமானுடைய பெயரே திருவெந்தெழுத்தினர் இவர் வடிவமே தெருவைந்தெழுத்தனர் வடிவமே தெருவைந்தார் ஓங்காரமேனல் திருவாசி இது உண்மை விளக்கம் பதினாலு சாதத்தில் ஒண்ணும் இந்த ஓம் என்று சொல்கிறேன் அந்த ஓம் என்று அப்படி வருது பாருங்க அதுதான் எங்க நடராஜ பெருமான் மேல இருக்கிற அந்த திருவாசி திருவாசி அப்படி வளைஞ்சு வச்சிருக்கா திருவாசி ஓங்காரல் திருவாசி உள்ளே யார் இருக்கிறா பிரணவத்துக்குள்ளே பெருமான் கூத்தியற்றும் பெருமான் இருக்கிறான் அதுக்குள்ள இருக்கிறது யாருனாலே உற்றதனில் நீங்க எடுத்தே அந்த திருவைந்தெழுத்தே பெருமானது வடிவாக இருக்குங்க அடாரா அப்ப பிரணமும் அவருடைய திருவாசி அந்த திருவைந்தெழுத்து பெருமானுடைய வடிவு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் எல்லாம் திருவைந்தெழுத்து இதுவரைக்கும் எனக்கு தெரியலே என்ன ஆங்காரமற்றார் அறிவர் இந்த உயிரை பிடிச்சிருக்கிற சனி அந்த இருள் மலம் ஆணோ மலம் அது நீங்கனா தான் இதானத்தை பார்க்கலாம் ஞானத்தை பார்க்கலாம் ஆனா தான் பொய்யா எனவெல்லாம் வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெச்சுடரே மெஞ்ஞானம் எப்ப வரும் பொய்யினவெல்லாம் போய் அகல வந்து அருளி மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்சுடரே இவ்வளவு பெரிய சுடர் திருப்பெருந்துரையிலே ஒண்ணுமில்லாத கபோதி தன்னை சொல்லுகிறது எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானி நல்லறிணத்தில் அப்படியே கொட்டி வச்சிரு நான் யாருக்கும் நமச்சிவாய சொலாம் என்று ஜெய்கலா பெருமான் சொன்னார்னா இவை எல்லாம் அடித்தளமாக வைத்துக் கொண்டு தான் சொன்னார் ஆகவே பெருமானுடைய திருவுருவமே திருவை தான் இதை பற்றி எல்லாம் விளக்கமா உண்மை விளக்கத்துல அந்த சிகரத்தை வைத்து சிவாய நம என்ற எழுத்து எப்படி அமைந்திருக்கிறது நம சிவாய் என்ற எழுத்து எப்படி அமைந்தது இரண்டு பஞ்சாட்சரமும் எப்படி பெருமான் மீது அமைந்திருக்க விரிவாக சொன்ன ஒரு பதினான்கு சாத்திரங்கள் இருக்கிற நூல் உண்மை வழக்கம் என்ற ஒன்றுதான் ஆகவே ஆதிநாயகன் உருவமாகிய ஐந்தோடு தெருவைந்த எடுத்தோடு கூட கண்டி உருதிராக்கம் பெண் பூதி அருமையான திருநீர் மூன்றையும் சாதனமாவதே பொருள் என்று இது மூணுதான் எனக்கு கருவியினர் நான் கரையா மூன்று தான் நல்ல வாய்நாள தெருவை தெலுத்து நல்ல உடம்புல அருமையான மாலையாக ஆரம் கண்டிகை மாலை போட்டுக்கணும் அதனால மேல பெருமாள் எது மங்காமல் பூசி மகிழ்வறியாம இது மாதிரி வேற யாரும் சொல்லல அவதான் சொன்னது கங்காளன் பூசும் கவசத்திறனீட்டை திருமூலர் ரொம்ப அருமையா சொன்னார் கவச திருநீற்றை நாம நம்முடைய தலைவன் பரம்பொருளாக இருக்கிற ஆண்டவனே பூசுகிறான் கங்காளன் பூசும் என்ன பயன திருநீற்ற இப்ப இரும்பு கவசம் அணிஞ்சு குண்டு போட்டாலும் நெஞ்சில் தைக்காதுங்க அலைஞ்சி இரும்பு கவசத்தை வச்சுக்கிட்டு குண்டு போட்டாலும் தொலைக்காத கவசம் அது பெரிய இடத்துல வாங்கலாம் நாமெல்லாம் நல்ல தெருநீர் அள்ளி பூசுப்பா இதுவேதான் பெரிய படையினர் கவசம் கவசத்திருநீர்த்தை கவசம் திருமூலர் முதல்ல சொன்னார் அடுத்தபடி ஒருவர் சொன்னார் திருவாசகத்துல தான் சொன்னார் கவசம் அடைய புகுமின்கள் பாட்டு பேரணி பேரணிங்கிறமே இவங்கதான் பேரணி நடத்திய கொடுத்து பேரன் நடத்து தானா வந்த பேரணி எங்க வயலூர்ல இருந்து வருது வடலூரில் இருந்து வருது பள்ளியில இருந்து வருது எல்லாம் வருது வந்தவுடன் எல்லாம் எந்த தமிழகம் முழுதும் வந்து இருக்கிறது மற்ற உலகம் வந்து கொண்டிருக்கின்றனர் மானமாயேறு மையர் மதி வெண்குடை கவிமின் நீங்க எல்லாம் சில பேர் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நம்முடைய பெருமானுக்குரிய வெண்கொற்ற கொடையை பிடிங்க இந்த பேரணி செல்லுகிறது இப்பொழுது அப்படின்னா எங்க திருப்பெருந்துறையிலிருந்து போகுதான் சரி சுவாமி எல்லாம் வெண்கொற்ற கொடை பிடிச்சது எல்லோரும் ஒரு ரெண்டு மூணு படி திருநீர் வச்சிருந்த பைய எடுத்து வச்சு எல்லாரும் எங்கே திருநீர் அணிங்க ீற்று கவசம் அடைய புகுமின்கள் நாம எங்க போறோம் கேட்டா இந்த மாயப்படை வாராமல் வான கொள்வோம் நாம் இந்த பேருந்து எங்க போதும் வான போகுது எது வராமே மாயப்படை வாராமே தாக்குவதற்காக அதெல்லாம் திருநெல்வேன் ஆனநீற்று கவசம் அடைய புகுமின் அடையண்ண நல்ல நிறைய புதுவ இவரும் கவசம் அவர் கங்காளன் பூசும் கவசத்திறன எங்க காலத்துல ஒரு பையன் என்ன பண்ணுவான் ரெண்டாவது வகுப்பு மூணாவது வகுப்புல நெத்தில திருநீர் அழிஞ்சிட்டு வந்து இடம் திருப்பணம் ஒரு காலத்துல லாங் லாங் இப்ப இல்ல நாற்பது ஐம்பது பேர் நூறு பேர் படிச்சவங்க சொன்ன நடுப்ப ஒரு பையன் நெத்தில தெரியு தம்பி எந்திரி எங்க நெத்தி முன்ன பூசினதால் முதல் வகுப்புல அழிஞ்சு போய் அழிஞ்சிட்டு வாங்காமல் அடிக்கடி நடுப்ப ஒரு தரம் சாப்பிட வச்சு முருகா முருகா ஒரு தரம் தண்ணீர் மங்காமல் பூசி மகிழ்வரே அமாயில் தங்காவினைகள் என்ற சொன்னாரே ஆகவே திருநீர் உருத்ராக்கம் திருவைந்தெழுத்து இந்த மூன்றையும் அந்த பாண்டி மன்னன் மிக கவசமாக கொண்டிருந்தாரான் பூதி சாதனம் ஆவதே பொருள் என்று பத்திமை பூண்டுதன் தாதையே முதலாய மன்னவர் தம்மினும் தலையாயினான் பாண்டி மன்னர்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்தவங்க இவன் ரொம்ப அருமையா இருந்தான் அவ சைவசம அவ்வளவு மிகச் சிறப்பு இந்த மூன்றையும் வைத்து மூன்றையும் வைத்து ஒருத்தர் உலகே ஆண்டார் உலகே ஆண்டர் பெரிய புராணத்தில் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே மூர்த்தி நாயனார் இந்த மூன்று பொருளையே தனக்குரியதாக வைத்துக் உலகாண்டார் மூர்த்தியார் வரலாறு அது இந்த பாண்டி மன்னன் இந்த மூன்றையும் அவ்வளவு பெரிதாக கருதினானார் அத்தகை ஜீவசாத நந்தனில் அன்பு மிக்கவன் ஒழுகலால் இது பாருங்க இதுக்கு விடையாமல் பாண்டியமனுடைய நெட்டில எப்பவும் திருநீரணிய உறுதலாக இருக்க அவன் திருவெஞ்சலத்தை போத இப்படியே சொல்லிட்டு அது சொல்லி சொல்லி பழகணும் தானா வந்துடும் சொல்லியே வந்துட்டீங்கன்னு சொன்ன அப்புறம் தானா பேர் உட்கார்ந்தா நின்றா எல்லாம் நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் அதுதான் சொல்லிருக்கேன் கஞ்சனூர்னு நம்முடைய திருப்பனந்தாள் அண்மையில ஒரு செக்கியார் மரபு அவரு இப்படியோ படைய போய் அவருக்கு அப்படியே இருந்தாரு காஷ் சாப்பிடுங்க அர்த்தம் அதனால இந்த பாண்டிவன் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி நாத்தும் ஏறி போயிச்சு ஏறுதல் ஏறினாருவசாதனில் அன்பு மிக்கவன் ஓடுகால் அத்தன்மை தேரு ஐந்தோலி யாலும் அதனால அரண்மனைக்குள்ள போனா திருவய்தெழுத்து நிச்சயமா நீங்க ஒரு ஐந்து மணி தோழி பேசினா கூட சரி வாங்க வாங்க அடிக்கடி வாங்கி இருப்பதனால நீற்றோல் அருமையான நெற்றில் திருநீற்றினாலும் பைத்த வல்லிருள் வல்லிருள் ஆமா பைத்த வல்லீரும் புறத்திருள் புறத்திருமைந்தது பைத்த வல்லிருளும் புறத்திருளும் சிதைந்தது அவனுடைய இந்த மூன்றவன் சாதனமா கொண்டிருந்த அகத்தி இருளும் போயிட்டு புறத்திருளும் போயிட்டு இருந்தா புறத்தே நமக்கு தீங்கு வரது இல்ல அகத்து மன மனம் பெரியபுராணம் எதற்காக செய்யப்பட்டது நோக்கம் என்ன செய்கிறாரே சொன்ன இந்த உலகத்துல இருள் வந்து நீக்கிறது ரெண்டு பொருள் இருக்குப்பா இருள் ரெண்டு இருக்குற இருக்கும் தெரியுது உள்ளத்திலேயும் இருள் இருக்குது அது என்ன பண்றது இந்த லைட் ட்யூப் லைட் போட்ட முடியுமோ முடியாது அதுக்கு ஒரு விளக்கு வேணும் என்ன பண்றது அதுக்கு தான் எங்க பெரிய பிராணம் இருள் இரண்டு புறத்திருளை நீக்குவதற்கு பெருமான அருமையாக கதிரவணி பகலிலும் இரவிலே சந்திரனையும் அகத்திருளை நீக்குவதற்கு இந்த திருத்தொண்டர் பயன்படும் எனவே இந்த இரண்டு இருளும் நீங்க பராபரம் தித்தகத்திரு வேடமானது மீனவன் திரு நாடலாம் அந்த காலத்தில் அரசன் எவ்வழி குடிகள் அதனால அரசன் இப்படி இருந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணுறது பாருப்பா பாண்டியராஜா நெத்திய பாத்திய பையன் யாராவது காலையில எழுந்திரிச்சு பல்வழிக்கிட்டு உருதுராக்கம் அது மாதிரி திருவிஞ்செடுத்து எல்லாம் அரசனைய வழி குடிகள வழி எல்லாருக்கும் இப்படி சைவமா பெருகிட்டான் அப்படி அந்த பெருக்கத்தினாலே நாயின் கடையான மாசூடல் நல்லிர் உள்புரை நெஞ்சரியன் இத பார்த்தவொன்னு சமன் சமயத்த பொறுக்கலை என்ன ஒரே எல்லாம் திருவேந்த பார்த்தாலும் யார பார்த்தாலும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவரை திருநீர்த்த அருமையா மங்காமல் பூசி மயில்கிறார்கள் விருதுலாகம் தவறாம நேபாளத்திலிருந்து அருமையா பியூர் ஆறு முகம் என்ன அஞ்சு முகம் என்ன எல்லாம் வைத்து வாங்கி எல்லா அருமையா விருதுலாகம் போட்டிருக்காங்க இப்படி இருக்கும் போது அவங்களுக்கு பொறுக்கிறது என்ன செய்ய என் சமன் வேடர் அன்னதறிந்து கொண்டு வெகுண்டடல் தோயிரும் பென தோயிரும் பெனமான வெங்கனல் சுற்றிடத்தரியார்களாய் மாயிரும் தமிழ் மாறனை தரவஞ்ச வேள்வியற்றுவார் என்ன செய்யறதுன்னு பார்த்தாங்க இந்த வேள்வியில ரெண்டு விதமான வேள்வி இருக்கு ஒன்னு நன்மையை வளர்வதற்கு செய்கின்ற வேள்வி தீமை தருவதற்கும் வேள்வி இருக்கு தீமை தருவதற்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீமை தருகின்ற வேள்வியா செய்யிரம் பேர் இல்லை அருமையா உட்கார்ந்து அங்கங்க அகழ் குண்டத்தை போட்டு வேண்டிய நெய் மற்றதெல்லாம் எடுத்து ஊத்தி அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி வேட்டாரலாம் எல்லை காதமலந்து சாலையெடுத்த குண்டம் கள்ளி ஆரல் இற்றெழும் புகை கவ்விர செல்லலான ஊடு கடும் பொட்டி வெங்கனல் மூட்டினார் அல்ல அவரவர்களும் அருமையாக வேள்வில நல்ல தக தகுதன விடாமல் நல்ல அந்த நெருப்பு தனியாம நல்ல முளிவிட்டு ஓங்கணும் அதான் ரொம்ப சிறப்பு புகையப்படாது அதனால அவரவர்கள் ரொம்ப அருமையாக கொண்டு வந்த அந்த வேள்வியில நெய்யை ஊற்றி ஊற்றி இது பண்ணும் போது அது எல்லாம் ஒளியானது எங்க போச்சுனர் அப்படியே மேலே வானம் வரைக்கும் சொன்னது அது வரைக்கும் போய் அப்படியாக செய்தாராம் செய்தால் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நல்லா செய்தாங்க செய்துட்டு பத்தாடிகுண்ட மென்று மகன்பீலத்தான பைத்தாள் பாயும் வாயிறு பாலும் பாலிய பயிர் மாதிரி கொத்து நஞ்சீனம் ஒடுகு பற்களும் ஊழி ஆறாடல் விழிகளும் பைத்தா சைந்தோரு வெற்பு வந்தன வந்து தானவன் இதை நீங்க ஒளிய ஒளியில காட்டினா பாக்கலாம் அப்படியே நல்ல தகதானு எரிந்து கொண்டு அப்படி அந்த ஒளி விட்டு இருக்கும் அந்த வேள்வியிலே நடுமையாக இருக்கிற வேள்வியிலே பெரிய வேள்வியிலே அப்படி இருந்த பாம்பு மாதிரி தோண்டிச்சான் பார்த்தா அந்த ரெண்டு பல்லு விஷம் அப்படி இருக்குது பாந்து மேல கண்ணு அப்படியே புளிச்சு புளிச்சு புளிச்சு பாக்குது அப்படி பாம்பாக அப்படியே தோன்றி ஒரு அசுரனாக இருந்தானா அசுரனாக இருந்தானாம் நாகாசுரன் தீமை செய்த ஒருத்தர் உண்டாக்கிட்டா அவங்களுக்கு வேலை கொடுத்தாவணும் இல்லன்னா அதனால ஒண்ணும் இல்லைனாலும் சரி கடல்ல இருக்கிற தண்ணி அரைச்சிக்கிட்டு சொல்லணும் சும்மா இருக்கக்கூடாது நீங்க திரைச்சிட்டேன்னு சொல்ல முடியாது கைவழிக்க சரி ஆத்தமன என்ன ஒவ்வொன்னா என்ன அப்படின்னு இப்படி ஒரு வேலை கொடுக்கணுமா இல்ல தோண்டி பண்ண உங்களுக்கு என்ன வேண்டும் எங்க பார்த்தாலும் உருதுராமலுத்து அரசன் எனவே அப்படிப்பட்ட மதுரையை ஒரு தாக்கி தாக்கி எல்லாம் முடிச்சுடணும் அவ்ளோதான் உங்களுடைய ஆணைப்படி செய்கிறோம்னா அப்படியே திரண்டு போன இவங்க செஞ்சது என்னன்னு கேட்டா மதுரையை ஒட்டி ஒரு கல் தொலைவில் செஞ்சாங்க ஒளியில காட்டிங்கன்னா பெரிய உருவத்தை அப்படி கால் எடுத்து வைக்கிறதும் எடுத்து வைக்கிறதும் அதுல விஷம் ஓடுகிறதும் இதெல்லாம் காட்டலாம் இதெல்லாம் காட்டி அப்படியே அணுகணும் இதோ மதுரை மாநகராட்சி அப்படின்னு போட்டிருந்தது ஆஹ் மதுரை மாநகராட்சி இந்த மதுரையை தான் அழிக்கணும் என்று சொல்லிட்டு வாய திறந்தான் இங்க இருந்து பாண்டிமரமா இருக்கு பாம்புமா இருக்குது முடிஞ்சிடுவான் போல இருக்கு நீங்க படையா இருந்ததுன்னா யானை குதிரைப்படியோ காலால் படையோ என்ன பண்ணலாம் பெருமானை திரட்டலாம் இது வந்து நீங்க வஞ்சனையால் வந்த ஒரு ஆளா இருக்க அதனால என்ன பண்றது வஞ்சனையை நீக்கணும்னா பெருமான் விண்ணப்பிக்கணும் அதனால் அவங்களுக்கு குலதெய்வம் யார் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கையற்கி தன்னோடு அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவி என்று சொன்ன மாதிரி அங்கையற்கி தன்னோட அமர்ந்த சொக்கநாத பெருமான் தான் அவனுக்கு காக்கின்ற தெய்வம் அதனால் இவன் அங்கிருந்து இதுக்காக ஒரு நாலஞ்சு பாட்டு போட்டார் எப்படி அவன் வந்து எழுந்திருந்தான் நின்றான் அந்த மதுரை பகுதியை அணுகினான் என்றெல்லாம் சொல்றா அப்படி எல்லாம் சொல்லுகின்றவன் இப்பொழுது இறைவன் போயிட்ட முறையிடுகிறானான் என்ன என்ன ஆடிமை செய்து ஒரு போதும் மரவளன் பெருமானி எங்கள் பாண்டியர் குடும்பம் உங்களுடைய திருவடி கீழ் இருக்கிறது பாருங்க இந்த கண்ணு போன போது ஒரு கண்ணு பெற்றுட்டார் இன்னொரு கண் பெறல திருவாரூர் போனார் போன உடனே ஒரு கண்ணு நிச்சயமா வேணும் அது போன சூழல் வேற சூழல் எ போன இருக்க மாட்டாங்க வழிபாடு செய்யறவங்க வெளியில வந்து கொஞ்சம் இது வரைக்கும் வெளியில வந்துருவாங்க வேற யாரும் அந்த நேரத்தில் போய் முன்னால பெருமான் இவர் சுந்தரர் அப்ப விண்ணப்பித்த பதியந்தான் இந்த மீளா அடிமை உமக்கே அது ஜெய்களா பெருமான இந்த இடங்குறி பிறகுதான் தெரியுது இரவு நேரத்தில் எட்டரை முதல் ஒன்பதுக்குள் பாடிய பாட்டு பாதி இது எட்டாம் நூற்றாண்டு இப்ப எந்த நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இவ்வளவு நூற்றாண்டு கழிந்தும் கூட நாம் இன்னைக்கு வளக்கிறமே தனால் செய்கிறார்த்தந்த அருட்கொடை அப்பதான் சொன்ன பெருமானி மீலா அடிமை உமைக்கீளா இன்னைக்கு நேற்றா அடிமை வழி வழி அடிமை எங்க தாத்தா எழுதுன போலேயே நீங்க காட்டினீங்களே எங்க தாத்தா கையெழுத்து போட்டிருக்காங்களே ஆறு ஊரன்னு அதனால் நான் மட்டுமா அடிமை எங்க அப்பா மட்டுமா அடிமை எங்க தாத்தா மட்டுமா அடிமை அல்லது போல எனக்கு பின்னால் வருகின்றவர்கள் மட்டுமா அடிமை இல்லையே மேலாடிமை உமக்கீ ஆளா உமக்கீ ஆழ நாங்க எடுத்த கேடா பருவத்தொரு ஆறு மாசம் போங்க போயிடுறது நான் எடுத்த கேடா மாலை போட்டுங்க இந்த தரம் போங்க சபரிமலைக்கு எந்த அப்படி போகலி போகலிய சுவாமி உமைக்கீ ஆடரை வேண்ட ஒண்ணும் உங்ககிட்ட கேட்பனே தவிர வேற யாற்றி கம்மித்துக்க மாட்டேன் அதுவே தன்னை பத்தி அடிமப்படுத்திக்கிறேன் இப்படி ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் மூளாத்தி போன இந்த துருத்தியில நெருப்பு போட்டு அந்த துருத்தி அடிக்க அடிக்க அதே ஒவ்வொரு தரமும் அந்த அனல் வருமா அனல் வர வர வர கண்ணங்கரை கரியா இருக்கிறதுலாம் அப்படியே அப்படியே சிவசிவச நெருப்பாயிடும் அது போல மூளாத்தி போல் உள்ளே கணன் சரியப்பா உனக்கு உடம்புக்குள்ள அ இருக்கு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறியா என் முகம் சொல்லல முகத்தால் மிக காலையில நாலு ரெண்டு பூரி தென்னா மூஞ்சி அப்படி இருக்கு பெருங்காபி குடிச்சிட்டு வந்தே அப்படி இருக்கு பையன் பார்த்தது என்ன கொஞ்சம் என்ன பண்ண முடியாது திருவள்ளுவர் சொன்னார் ஏ உள்ளத்துல இருக்கிறத நீ மறைக்கலாம் முகம் அப்படியே காட்டி போட முடியான முகத்தில் முதுக்கடைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் உன் மனசுக்குள்ள இருக்கிறத பரம்பிடிச்சு காட்டும்பா முகம் முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் செந்துருத்தி பண்ணுது இது இவர் தான் பாடின செந்துருத்தி வேற யாருமே பாடல ஞானசம்பந்தர் பண்ணு இருபத்தி ரெண்டு இருக்குது ஆனா இருபத்தி ரெண்டுல ஒண்ணு இல்ல சுந்தரர் மட்டுமே அவருக்கு வாய்த்த பண் இந்த செந்துருத்தி ஒண்ணுதான் இது ஓதாமுத்தான் எப்படி பாடுவாங்களோ ஆனா எனக்கு இப்படி பாடணும்னு ஆசை இங்கே போய் கமபதனிதான் மேலானு ஆரம்பிக்கப்படாது அவர் உயிரை உருளாறு நீ இங்கெங்க கமபதனி தான் வந்திருக்கு மக்கு பேல நாங்க உள்ளத்துல நொந்து பாடுகிறார் அவர் பாடுகின்ற போய் இங்க போய் நீங்க அவடாது ஆளாயிருக்கும் அடியார் தங் இன்னைக்கு நான் உனக்கு அடிமை தான் என்னைக்கு உனக்கு நான் இப்படி இருக்கிற அடியோருடைய வருத்தத்தை நீயே தெரிந்து நீக்கணும் நான் வெளிப்படையாகவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அல்லல்ல சொன்ன கால் பெருமானிய திருச்செவியில ஏறலியே எங்கேயோ பாத்துக்கிட்டீங்களே பாலாங்கிருப்பி நான் சொல்லுவதை பற்றி கொஞ்சம் கூட தெரிச்சு விசாரண மாதிரி தெரியுது தெரியுது திருவாரூரில் வாழ்ந்து போதீரே நீங்க தான் வச்சுட்டு வாழுங்கன மூணு கண் இருக்குது எனக்கெல்லாம் ரெண்டு தான் இருக்கு அதுலயும் ஒன்னு பிடிக்க என்றெல்லாம் கவித்து படையோம் அது போல இங்கே இந்த அடிவர்களாக இருப்பவர் சொல்லுவாங்க வாழி வாழி அடிமை செய்து ஒரு போதும் மரவளன் ஒரு நாட மறந்ததில்லை